வணக்கம் நன்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கியா பணத்தின் மதிப்பு செய்யுங்கள் உங்களின் மதிப்பு தெரிய வேண்டுமா கடன் கேளுங்கள் ஆம் பணத்தின் மதிப்பு தெரிய வேண்டுமா செலவு செய்யுங்கள் உங்களின் மதிப்பு தெரிய வேண்டுமா கடன் கேளுங்கள் நன்றி வணக்கம்